அவர்கள் ஒரு முஸ்லிமின் ஒருவன் கட்டாயமாக்கிவிட்டான் அவ தடை செய்துவிட்டான் என்று கூறினார்கள் இறை தூயர் அவர்களே அது சாதாரணமாக இருந்தாலுமா என்று ஒருவர் கேட்டார் ஒரு அரா மரக்கூச்சியாக இருந்தாலும் தான் என நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று மூன்று ஏழு